அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு மெய்யன்பர்களே இந்த குரட்பாவை ஓதும் பொழுது பெரும் செல்வம் என்பதற்கு பதிலாக பெரும் செவ்வி என்று சொல்லியிருக்கிறேன் அதை இப்பொழுது மாற்றி திரும்பவும் அதை ஓதுகிறேன் நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள் அருஞ்செவ்வி முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண்டன்னதுடைத்து விளக்கம் சொல்கிற போது பெருஞ்செல்வம்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் குரலை படிக்கிற போது பெருஞ்செவ்வின்னு படிச்சிருக்கேன் அதை எல்லோரும் மாற்றி படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனி நாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய குரட்பாவை பார்க்கலாம் இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு மந்திரி கேபினட் அதாவது மந்திரிகள் குழாத்தோடு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு அரசன் ஒரு காரியத்தை செய்கிறான்னா அந்த செயல் சரியாக நடக்கலேன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னா மந்திரிகள் மேலே குறைய சொல்லிவிடுவான் சொல்லி கோவித்து கொள்வானே அந்த செல்வம் குறைபடும் அப்படின்னு இந்த குரலின் பொருள் இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் திரு சிறுகும் அப்படின்னு அர்த்தம் இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன்னா இனத்தோடு சேர்ந்து அதாவது மந்திரிகள் குழாத்தோட சேர்ந்து சிந்திக்காமல் ஒரு காரியத்தை வேந்தன் செய்வானே ஆனால் அப்புறம் அந்த காரியம் சரியாகவும் நடக்கலேன்னு வச்சுப்போம் இவர்கள்தான் காரணம் இவங்கள்லாம் சரியாக என்னை கைடு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னால் அப்போ என்னாகும்னா அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும் உன்னுடைய அரசாட்சி போயிடுங்கிற சீரின் சிறுகும் திரு திரு திருவள்ளுவர் நிறைய திருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் இந்த திருங்கிறது சிறுகி போகும் அப்படின்னா திருங்கிறது செல்வம் செல்வம்னா இங்கே அரசாட்சி அரசாட்சி மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சு போகும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு விஷயம் மந்திரிகளோட ஆலோசிக்கலை இவனே ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சுருக்கான் அது வெற்றியும் அடையலை அப்போ அதுக்கப்புறம் இவர்களை கோபிக்க வேற செய்கிறான் அப்படி கோபிக்கிற போது அவர்களுடைய மனசு என்ன ஆகும் அவர்கள் இவனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கையோட செயல் எல்லாம் போயிடும் அர்த்தத்தில் சொல்கிறார் ஆக இதெல்லாம் முதலே தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் குடும்பமாக இருக்கட்டும் ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும் ஒரு நாட்டினுடைய அரசாட்சியாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாம் ஜாகிரதையாக இதெல்லாம் தெரிஞ்சுன்னு செய்யணும் அதாவது பிரதானமான முக்கியமான மந்திரிகள் அமைச்சர் குழாத்தில் இல்லாத குற்றத்தை அவங்க மேலே அரசன் ஏற்றுவானே ஆனால் அந்த அரசனை விட்டு அவர்கள் மனம் புழுங்கி விலகி போவார்கள் அது மாத்திரமில்லை எந்த காரியத்தையும் தன்னோட சேர்ந்து செய்யாமல் குற்றம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குற்றத்தை அரசன் மேலே அவங்க சேர்த்துடுவார்கள் அரசனை காட்டி கொடுத்து விடுவார்கள் செல்வம் அழியும் அப்படின்னு சொன்னார் செல்வம்ங்கிறது ராஜ்யத்தைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆக ஒரு ராஜா என்ன பண்ணணும் கொடுங்கோன்மை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அமைச்சர் குழுக்களோடு சேர்ந்து விசாரிக்கணும் அதனால தான் பேர் மண் த்ரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிந்தித்து காப்பாற்றிக்கிறதுன்னு அர்த்தம் எப்படி ஜபிக்கிற மந்திரத்துக்கு மந்த்ரம்னு சொல்கிறோமோ அந்த மந்திரத்தை உடையவனுக்கு தான் மந்திரின்னு பேர் அதாவது சிந்திக்கும் ஆற்றலை உடையவர்கள் நன்கு திங்க் டேங்க்னெலாம் இப்போ சொல்கிறாங்களே அது மாதிரி தான் மந்திரிகளும் அவர்களுக்கும் நிறைய பணிகள்லாம் இருக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணுறதில்லை தானாகவே ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சு தப்பு வந்தால் மாத்திரம் அவங்க மேலே குறைய எல்லாத்தையும் குற்றத்தை சுமத்துறது அப்படி இருந்தால் எப்படி உருப்பிடும் காட்டில் தன்னை பார்க்க வந்த பரதன்கிட்ட ராமர் பதினாலு விதமான ராஜகுற்றங்களை செய்யாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறார் ஏற்கனவே நம்ம மடியின்மை அதிகாரத்தில் பார்த்துட்டோம் அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறது ராஜ்ஜ காரியங்களில் தனியாக ஆலோசிக்கிற தப்பை நீ பண்ணாமல் இருக்கில்ல அப்படிங்கிறார் அப்புறம் வந்து இந்த இதில் வந்து குரோதம் ஏக்கச்சிந்தன்கிறார் அதாவது கோவப்படாமல் இருக்கியா எல்லார்டையும் தனியாக நீ பாட்டுக்கு யோசிச்ச எதையும் பண்ணாமல் இருக்கில்ல அது பண்ணக்கூடாதுங்கிறார் அப்புறம் கோவப்படுறியா மந்திரிகள் பேரில் அதெல்லாம் இல்லை இல்லைல்ல அப்படின்னு கேட்குற இந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாதுப்பா எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட நம்ம ரொம்ப கோபிச்சிடக்கூடாது ஹிதமாக பேசலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நீயாவே ஒரு டிசிஷன் எடுக்கிறது அதுவும் கூடாது ஆக எல்லார்ட்டையும் கலந்து தான் முடிவெடுக்கணும் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது இது ரெண்டு விஷயமும் இருந்தால் தான் அது செங்கோன்மை இல்லாட்டி அது கொடுங்கோன்மைங்கிறது கருத்து இனி பதவரை பார்க்கலாம் இனத்து ஆற்றி அமைச்சர்களுடன் கலந்து எண்ணாத ஆராயாமல் வேந்தன் அரசன் சினத்து ஆற்றி கோபத்தில் தன்னை வைத்து கொண்டு சீரின் சீருவானேயானால் கோபம் படுவானேயானால் திரு அவ்வரசனுடைய செல்வம் அதாவது நாடு பதவி எல்லாம் சிறுகும் தினமும் குறைந்து போகும் அமைச்சர்களுடன் கலந்து ஆராயாமல் அரசன் கோபத்தில் தன்னை வைத்து கோபம் கொள்ளுவானே ஆனால் சீருவானே ஆனால் அவ்வரசனுடைய செல்வம் அதாவது ராஜ்யமானது அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தினமும் குறைந்துவிடும் அவனை விட்டு விலகி போய்விடும் என்பது கருத்து இந்த குரட்பாக தன்னுடன் இணைந்து பணி புரிபவர்கள் அச்சப்படும் வண்ணம் பயப்படும் வண்ணம் செயல்புரிந்தால் அதனால் வரும் குறைபாட்டை உணர்த்தி இருக்கிறது இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர்க மைந்தனேயம்